வணக்கம் நாள் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. ஒரு நபர் ஒரு கார் கொள்கையை மேற்கு வங்க மாநில முதல்வர் அறிவித்தார் 2. கால்பந்து தொடருக்கான எஃப்ஐஎப்ஏ தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தை பெற்றுள்ள நாடு பிரான்ஸ் ஆகும் மூன்று மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள மாலித்தீவின் ஆட்சி மொழி பிரெஞ்சு ஆகும் நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் ஜி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 இனி இன்றைய கேள்விகள் 1. புரோ மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் லீக்கை எந்த மாநிலம் நடத்தியது 2. என் ஐஐடி தனது டிஜிட்டல் மையத்தை எங்கு திறக்கிறது மூன்று பதிமூன்றாவது உலக ஜூனியர் ஸ்குவாஸ் போட்டி எங்கு நடைபெற்றது நன்றி மீண்டும் சந்திப்போ